जीवम, ஜவம் ஜாநாத் कृत्वा ज्ञानं स्वयं நஷேத் லும் ஜவம் ஜாத்மலம்யேத்லம் கேவத் இந்த நாலாவது பாடல்லேருந்து என்ன தெரிகிறது நான் இந்த கருத்தை சொல்லிவிட்டேன் ஆத்மா அஜ்யான பிரகாஷகா ஆத்மா அஜ்யான பிரகாஷகா ஆத்மா ஸ்வயம் பிரகாஷகா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் அறியாமையையும் ஒளிர்விக்கிறேன் ஒளிர்விக்கிறேன்னு சொல்லலாம்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 நம்முடைய அறிவையும் நாம் அறிகிறோம் ஆகவே அறிவையும் அறியாமையையும் அறிகின்ற அறிவு வடிவாக நான் இருக்கிறேன் இது ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறது இந்த அஞ்சாவது ஸ்லோகம் ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அறிவை அறியும் அறிவு பொய் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்னென்னா ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் விறத்திஜானம் மித்யா விற்திக்ஞானம் மித்யா அது என்ன விருத்தி ஜானம் விறத்தி ஞானம்னா நான் உணர்வாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு கூடிய அறிவுக்கு விற்திஜானம்னு பேர் என்ற எண்ண வடிவமாக இருக்கின்ற அறிவு அறிவு எண்ண வடிவம்தான் ஒரு அறிவு உணர்வு வடிவம் இன்னொரு அறிவு எண்ண வடிவம் உணர்வு வடிவமான அறிவு எண்ண வடிவமான அறிவு எண்ண வடிவமான அறிவு உண்மையும் அல்ல அது மித்தியா மதிக்கப்பட தேவையில்லாதது படிக்கிற வரைக்கும் மதிக்கணும் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மதிப்பு இல்லை புரிகிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு புரிஞ்ச பிறகு அந்த எண்ணத்துக்கு மதிப்பு இல்லை எண்ணங்களோடு தன்னை இணைத்து கொள்பவன் பந்தப்படுகிறான் எண்ணங்களோடு தன்னை இணைத்து கொள்ளாதவனே முக்தன் எனப்படுகிறான் நல்லா கவனிங்க தாட்ஸோடு என்ன ஐடென்டிஃபை பண்ணிண்டா நான் பவுண்ட்டு பர்சன் தாட்ஸோடு என்ன பவு ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்னா என்ன சொல்கிறது ஐ ஆம் லிபரேட்டட் ஃப்ரீ பர்சன் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது நான் யாருங்கிற அறிவு இருக்கு அந்த அறிவு அறிவை வந்து என்ன சொல்கிறது ஒரு புயச்சிக்காக சொல்கிறேன் நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அது உண்மை அல்ல பொய்யும் அல்ல மதிக்கப்பட தேவையில்லாத ஒன்று புரிஞ்ச பிறகு அதுக்கு பேர் மித்யான்னு பேர் மித்யா மித்யா எங்களுக்கு எல்லாம் படிக்க கொஞ்சம் நேரம் புரியுது இதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக பாகவதத்தில் இருக்குது இங்கே ஒரு உதாரணம் இருக்குது பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாகவதம் 11-13 ஸ்லோகம் நம்பர் ஞாபகம் இல்லை பதினொன்று பதிமூணு பதினோராவது ஸ்கந்தம் கேண்டோங்கிறாங்க இங்கிலீஷில் அது பதினோராவது ஸ்கந்தம் பதிமூணாவது அத்தியாயம் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் அதில் மூணாவதோ நாலாவதோ ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால்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 நான் ஒரு இண்டிவிஜு இண்டிவிஜுவல்னால் என்ன நான் ஒரு தனி ஆள் என்ன நான் விசாரம் பண்ணுற போது எனக்கு என்னை பற்றின அறிவு ஏற்ப புரிகிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க விசாரம் வந்து நீங்கள் தனியாக பண்ணக்கூடாது குருவோடு சேர்ந்து தான் பண்ணியாகணும் என்ன இப்போ மூங்கில் காடு உராய் உதாரணம் அது அது மாதிரி என்னை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுற போது என்னை பற்றிய அறிவு தோன்றி என்னை எரித்துவிட்டு அறிவும் அணைந்து விடுகிறது புரிகிறதோ ட்ரை பண்ணுங்க என்னை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்னை பற்றி அறிவு எனக்கு தோன்றுகிறது என்னை பற்றி அறிவு என்ன பண்ணுகிறது என்னை எரிக்கிறது எரித்துவிட்டு என்னாகிறது அந்த அறிவும் அணைந்து விடுகிறது உண்மையை புரிஞ்ச பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் நானும் ட்ரை பண்ணுறேன்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 ஏன்னா அது சாப்பிட்ற டிஷ்ஷுக்கு பேர் நான் வச்சு விட்டாங்க அப்போ அந்த ஸ்லோகத்தை படிக்கலாமா படித்தா தெரிஞ்சு போய்டு இன்னும் இது நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது ஞானாபியாசாத்து ஞானாபியாசாத்து நிர்மலம் கிருத்தம் ஸ்வயம் நசியேத் அதுதான் விஷயம் कृत्वा स्वयं अज्ञान जीवं விமலம்யே அலுஷம் ஜீவம் ஜாநியசாத்து விமலங்கே ஃபுல்ஸ்டாப் அது எக்ஸாம்பலம் கதக்கேணுவத்துங்கிறது எக்ஸாம்புஷம் ஜீவம் இந்த வட் ரொம்ப முக்கியம் அறியாமையினால் மாசுற்ற இந்த ஜீவன் அறியாமையினால் மாசுற்ற இந்த ஜீவன் கலுஷம்னு சொன்னால் மாசுன்னு அர்த்தம் அழுக்குன்னு அர்த்தம் டர்டுன்னு அர்த்தம் அறியாமைங்கிற மாசுனால் மாசுபடிந்துள்ள உயிர் மாசுபடிந்துள்ள உயிரானது ஞான அபியாசாத் இந்த ஜீவன் உண்மையில் பிரம்மமே நாகம் ஜீவகா நான் உயிரல்ல எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய உணர்வே நான் என்கிற அபியாசம் ஞான என்ன ஞான அபியாசம் இப்போ நாலாவது ஸ்லோகத்தில் இல்லையா என்ன படித்தோம் அறிவே வடிவாகிய நான்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 என்னுடைய ஜாதியை நினைக்கிறதுனால என்னை மறந்துட்டேன் என்னுடைய மொழியை நினைக்கிறதுனால என்னை மறந்துட்டேன் சரியா தப்பா என்னை மறந்துவிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் என்னை நான் தமிழனாக்கின்னுட்டேன் என்னை தமிழனாக தெலுங்கனாக கன்னடியனாக இந்தியனாக இன்னும் ஒரு படி மேலே போய் மனிதனாக அப்புறம் உயிராக என்னன்னா நினக்கிறதுனால என்னுடைய உண்மையான எண்ணை நான் கவனிக்காமல் போயிட்டேன் குரு வந்து என்ன பண்ணார்னா இதெல்லாம் நீ இல்லை இதெல்லாம் உன் மேலே ஏற்றி வச்சுருக்கிற சமாச்சாரம் எல்லாத்தையும் உன் மேலே நீ ஏற்றி வச்சிருக்க உன்னை உயிர்னு நினச்சின்னு உணர்வாகிய உன்னை நீ உயிர்னு நினச்சிக்கிட்டுருக்க மனசுன்னு நினச்சின்னு நீ தமிழன்னு நினச்சிக்கிட்டுருக்க ஆணுன்னு நினச்சிக்கிட்டுருக்க நீ பெண்ணுன்னு நினச்சின்னு இருக்க நீ சாமியார்னு நினச்சின்னு இருக்க நீ மாமியார்னு நினச்சின்னு இருக்க நீ எதுவும் நீ இல்லை எதுவும் நீ இல்லை அப்படின்னு சொல்கிற போதே புரிகிறதா இல்லையா புரிகிற மாதிரி இருக்கு கிளாஸில் நான் அதுதான் படிச்சுட்டே இருக்கணும் இல்லாட்டி நாங்கள் ஏன் சாமியாராக போகிறோம்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 அச அசடு வழியை தெரியாது இல்லை அசடு வழி வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீ பரபர பர பரபராக பரபரக்கிறையே என்ன தப்பா அடைஞ்சு விட்டேன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்ன பிறந்தான் எதோ அடையலைங்கிறது தெரியுது அப்படின்னா நீ எத்தனை வருஷமானாலும் நீ ஒன்றும் அடைய முடியாது அப்போ இந்த அறிவு இந்த அறிவு வந்த பிறகு என்னாச்சுன்னா நான் வந்து உயிரில் அஜான கலுஷம் ஜீவம் நான் இன்னொரு பாட்டை உங்களுக்கு இந்த ஆத் ஆத்மபோதத்துலேயே கோட் பண்ணுறேன் பாருங்கள் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஸ்ரவணாதிபிருத்தீப்தானாகபரிதாபித ஜீவ சர்வமலான் முக்தியோதேஸ்வயம் அந்த ஸ்லோகத்தோட பொருளை மாத்திரம் சொல்கிறேன் பொழிப்புரையே அதாவது விடாம ஆத்மபோதம் கிளாஸை அட்டன் பண்ணி அப்படின்ட்டு இருக்கிறதுல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 தங்கம் பூமிக்குள்ளே இருக்குது அந்த பூமிக்குள்ளே இருக்கிறபோது அப்படியே சொக்க தங்கமாகவாக வருது கட்டி கட்டியா கிடையாது மண்ணோட கலந்துருக்கு மண்ணோட கலந்துருக்கிற போது அதை எடுத்து அதை எடுத்து அங்கே அதுக்கு வந்து என்ன முந்நூற்றி முப்பத்தி என்னவோ நானாக சும்மா சொல்கிறேன் முந்நூற்றி முப்பத்தஞ்சி நினச்சிடாங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் பிஸ்கட் ஃபார்முக்கு வந்து அப்புறம் என்னமோ முத்திரை அடித்து இது வந்து சுத்த தங்கம் இருபத்தி எத்தனை கேரட்டு இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு வெணுமோ பெண் ஒன் அப்படி போட்டு இதெல்லாம் நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி அதை கொடுத்து கூலி சேதாரம் கணக்கெல்லாம் பார்த்து இது பண்ணி ஒரு வழியாக அது கழுத்துலையும் காதிலேயும் மாட்டின்னு என்ன பார்த்தியா உன்ன பார்த்தியா அப்படின்னு சொல்லு போட்டுருக்கோம் நாங்கள் ஆனால் இந்த தங்கம் பட்ட பாடு என்ன கொஞ்சமாக நெஞ்சமாக அந்த தங்கம் என்ன அடி வாங்கியிருக்கோம் இத்தனை அடி வாங்கினத்துக்கு பிறகு தான் உங்கள் கழுத்தில் அது ஆபரணமாக இருக்குது அதுக்காக இத்தனை அடி வாங்குறாங்க நிறைய பேர் இந்த தங்கம் அதில் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா தங்கத்தை போன்றவன் இந்த ஜீவன்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 அப்புறம் என்னென்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதை படிக்கிற போது உங்களுக்கு வந்து உடனே திருக்குறளில் இருந்த கொட்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகமெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சு உங்களேன் அதெல்லாம் என்னெல்லாமோ கம்பேர் பண்ணி பார்க்குறது இப்படியே விடாமல் காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தையே அபியாசம் அறிஞ்சுக்கிறது கீதையை படிக்கவும் பஞ்சதியை படிக்கவும் இப்படியே சாஸ்திரங்களெல்லாம் திரும்ப திரும்ப படித்து இது அபியாசம் பண்ண பண்ண உலகத்தில் ஜனங்கள்லாம் வந்து ஒரு ஒரு விதமாக என்ன தீவமும் சொல்லின்னு இருப்பாங்க அங்கே வந்து அழகாக அசைடு வழிஞ்சேன் கேட்டுண்டு எல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கள்ட்ட போய் நீ வந்து தத்துவ மசீன்தான் இப்படி இப்படி பார்ப்போம் அங்கெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது சாதாரணமாக பேசிவிட்டு ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் நமக்கு அறியாமல் நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கடவுளே இவங்களுக்கும் அறியாமல் நீங்கி இவங்களும் அறிவை பெற்று நான் பெற்ற இன்பம் பெருகை துர்ஜனகா சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜனா சாந்தி மாப்னுயாத் ஷாந்தோ முச்சியேத பந்தேபியா முக்தஸ் அந்யான் விமோச்சையேத் தினம் தட்சிணாமூத்துட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் தீயவர்கள் நல்லவர்களாகட்டும் நல்லவர்கள் மன அமைதி பெறட்டும் மன அமைதி பெற்றவ உயிர்கள் உணர்வை உணர்ந்து விடுதலை பெறட்டும் உணர்வை உணர்ந்து விடுதலை பெற்ற உயிர்கள் மற்ற உயிர்களுக்கும் உணர்வை உணர்த்தி விடுதலையை உணரச் செய்யட்டும் அப்படின்னு தினோ மூணு தடவை புரிஞ்சோ புரியாமலோ கவனிச்சோ கவனிக்காமலையோ இதை வந்து சொல்லிக்கிண்டே இருக்கார் சிவாச்சாரியார் நம்ம போகிற போதும் இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லது துர்ஜன சஜ் ஜனோ பூயாத்து கேட்டிருப்பீங்க துர்ஜன சஜனோ சஜ்ஜனாந்தி மாப்னாத் அந்த நந்தி பூஜபண்ணி முடிச்ச உடனே அதெல்லாம் துருஷா விமே சூண்டா தன்னோ நந்தி பிரச்சோயத் ஸ்வதி பிரத பரிபால்தான் நய மாண மகிம் மகிஷா கோபிரணேபியுமஸ் லோகா சமஸ்துனோ துர்ஜன சஜ்ஜனோயனோ எத்தனை வருஷமா சொலிரோம் அது எங்கேயாவது வேலை செய்யும் ஞாபகம் வச்சுங்கோ இந்த கோவிலில் பூஜை பண்ணுறபோது இங்கே வராதவங்களுக்கும் இந்த தேனி ஜனங்களில் வராதவங்களுக்கும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இங்கேருந்து அருள் போயிட்டுருக்கும் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை மற்றவங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் புழு பூச்சி எல்லாத்துக்குமே இந்த அருள் போயிட்ருக்கும் அதுதான் சாஸ்திரம் சொல்லுது அதை நம்பித்தானே பண்ணி நிற்கும் இருக்கட்டும் அறியாமையினால் மாசுற்ற ஜீவனை ஜீவனை ஞானாபியாசா ஞான அபியாசத்தினால் இப்படி வருந்து வந்து வகுப்பை அட்டன் பண்ணி பண்ணி நீங்களும் கேட்டு கேட்டு நானும் சொல்லி சொல்லி அதனால் என்ன ஆகிறதுனா இந்த அபிமானம் போய் விநிர்மலம் கிருத்வா இந்த பற்றெல்லாம் ஒழிந்து பற்றிய பற்றர உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி ஆகினாலும் என்ன ஆகும்னா எல்லாம் இந்த அபிமானமெல்லாம் போயிடும் நான் ஆண்கிற எண்ணமோ பெண்ணுங்கிற எண்ணமோ ஜாதி அபிமானம் குலாபிமானம் ஏதோ பேருக்கு விவகாரத்துக்கு ஏதோ மெயின்டைன் பண்ணுவோமே தவிர லைக் ட்ரெஸ் ட்ராமாவில் ஆக்ட் மாதிரி அழகாக ஆக்ட் பண்ணிவிட்டு போயிடுவோமே தவிர உண்மையிலேயே இன்வால்வ் ஆகி துக்கப்பட மாட்டோம் இந்த புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ எதுக்கும் நாம் அடிமையாக மாட்டோம் உச்சி வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாக ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் கைவல்ல நவநீத் ஆக என்னால் என்னாச்சு அபியாஸ் ஞானாபியாசத்தினால விநிர்மலம் மலம்னா என்ன அழுக்கு நிர்மலம்னா என்ன அழுக்கு நீங்கினது வி நிர்மலம்னா என்ன அர்த்தம் டோட்டலாக அழுகு போயிடுத்து போயே போச்சு போயிந்தி இட்ஸ் கான் இப்படிங்கிறான் இங்கிலீஷில் சொல்கிறான் தெலுங்கில் சொல்கிறான் போயே போச்சுங்கிறான் அது மாதிரி இப்படி சாரிடான சாப்பிட்ட உடனே சாரிடானோ ஏதோ ஒன்று அது சாப்பிட்ட உடனே போயிந்தி கான் தலைவலி போயிடுச்சேன் இப்படி இப்படி தலை இப்படி பிடிச்சிட்டே இருந்திருக்கான் ஏதோ மாத்திரை சாப்பிட்ட உடனே போயே போச்சேன் அப்படிங்கிறான் உடனே வந்து இட்ஸ் கோன் அப்படிங்கிறான் சம்ஸ்கிருத்தில் வேணாம்னு சொல்லலாம் கதம் கதம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் போயிடுத்து அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அபிமானத்தை குருநாதன் மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் வாழால் எல்லா பற்றையும் நீக்கினான் பற்றற்ற கண்ணே பிறப்பெருக்கும் மற்றது நிலையாமை காணப்படும் எல்லாம் கிருத்வா நிர் விநிர்மலம் கிருத்துவா அதுக்கப்புறம் என்னாகும்னா ஞானம் ஸ்வயம் நஷேத் அறிவும் தானே அழிந்துவிடும் ஏன்னா இந்த அறிவு அறிவு என்ன ஆகிடும்னா அறிவும் அடங்கி போயிடும் அறிவும் ஞானம் ஸ்வயம் நஷேத் அறிவும் உடனே தானே அழிந்துவிடும் எப்படி நான் உதாரணம் ஜலம் கதக்க ரேணுவை ததக்க ரேணுனா தேத்தாங்கொட்டை பொடி பூச்சக்காய் இருக்குது பாருங்க தெரியுமில்லையா பூச்சக்காயின்னு ஒன்று இருக்கே எல்லாம் இப்போ அது வந்து இப்போ அதுதான் இந்த நுர வர்றது நுர வர்றதுக்கு காரணமே அதுதான் எல்லாத்துலேயும் போடுறாங்க அந்த பூச்சைக்காயின்னு பேர் சில பேர் அது என்ன சொல்லுவாங்களோ தெரியாது அது பேர் தேத்தாங்கொட்டைன்னு இது தேத்தாங்கொட்டைன்னு ஒரு இது அது ஒரு இது அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு கீழே போய் அடங்கிடும் அதுவும் அழிஞ்சு போயிடுமா அது கீழே போய் சேர்ந்துடும் தண்ணியில் எல்லா இருக்கிற அழுக்கல்லாம் எடுத்துக்கிட்டு அது கீழே போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நகையை கொடுத்தீங்கன்னா அது தேத்தாங்கொட்டையெல்லாம் போடுவார் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடும் அது அது சயின்டிஃபிக்காக என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது அது எடுக்கிற சக்தி அதுக்கு இருக்குது கத்தக்க ரேணுன்னா தூ தூள் தேத்தாங்கொட்ட பொடி தேத்தாங்கொட்டை பொடி தண்ணீரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு எப்படி அது வந்து க அது கரைஞ்சி போகிறதோ அது அழுக்கு நீங்கிடும் அது அது போய் உட்காந்துக்கும் நீங்கள் அப்படியே தெளிவாக எடுத்துட்டால் தண்ணியில் அழுக்கல்லாம் போய்டும் அதுவும் அடங்கிடும் எடுத்துட்டு அடங்கிடும் அது மாதிரி சொல்கிறார் இதுக்கு இன்னொரு உதாரணம் உண்டு நான் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன் பாகவதத்தில் மூங்கில் ஓராயிரம் உதாரணம் சொன்னேன் பிணம் சுடு தடி போகலை அப்படின்னு இன்னொரு உதாரணம் பிணம் சுடு தடிங்களா வீட்டில் வெந்நீர் அடுப்பெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுறப்போ இன்னொன்று குச்சியை வச்சுன்னு குத்திக்கிட்டே இருப்போம் ஒரு இது பண்ணுவோம் இந்த குச்சியை வச்சு இன்னொரு குச்சியை தள்ளிகிட்டே கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுவோம் இந்த குச்சியும் உள்ளேயே போட்டுரும் சோஹா முடிஞ்சு போச்சு அது மாதிரி இந்த பிணத்தை சுடுறதுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படியும் போடுவார் இல்லாட்டி அது வெடிச்சுடும் ஆனால் அந்த நெருப்புக்குள்ளேயே போட்டு போட்டு பண்ணுவார் கடைசியில் எந்த குச்சியை வச்சு நினைவு இது இது பிணத்தை சுட்டது இதை வச்சுக்கணும் பூஜை பண்ணி அதையும் சுவாகா போடு அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அது மாதிரி என்னை பற்றி அறிந்தேன் என்னுடைய அறிவும் அடங்கி விட்டது உணர்வாகவே நான் இருக்கிறேன் ஆக அறிவும் என்ன சொல்கிறார் இங்கே அறிவும் அடங்கிவிடும் அறிவு பயிற்சியினால் உண்மை உணரப்படும் உணரப்பட்ட பிறகு அறிவும் அடங்கிவிடும்